தொள்ளாயிரமாவது ஆண்டு ஹவாய் ஐக்கிய அமெரிக்காவின் ஒரு பகுதியாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அடால்ப் ஹிட்லர் தனது மனைவியுடன் தற்கொலை செய்து கொண்டார் சோவியத் படையினர் பெர்லினில் ஜெர்மன் நாடாளுமன்றத்தில் செங்கொடியை ஏற்றினர் ஆயிரத்தி ஆண்டு இந்திய நடுவன் வங்கியான பாரத ரிசர்வ் வங்கியால் இந்திய இம்பீரியல் வங்கியின் பெயர் பாரத ஸ்டேட் வங்கி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி இரண்டாம் ஆண்டு திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டு ஜெனீவாவில் ஐரோப்பிய அணு கருவியல் ஆய்வு அமைப்பில் உலகளாவிய வலையமைப்பு பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆசியான் அமைப்பில் கம்போடியா இணைந்து கொண்டது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இந்தியாவில் பிரம்மபுத்திரா நதியில் நேரிட்ட படகு விபத்தொன்றில் நூற்றி பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் கிபி ஆயிரத்தி ஆறாம் ஆண்டு மிகவும் ஒலி கூடிய சூப்பர் லூபஸ் என்ற விண்மீன் கூட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி நானூத்தி ஆண்டு இதே நாளில் புளூட்டோ நெப்டியூனின் சுற்று பாதைக்குள் வந்தது இது அங்கு ஜூலை இருபத்தி மூன்று ஆயிரத்தி ஆண்டு வரை அங்கேயே இருந்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு கார்ல் ஃபிரெட்ரிக் கணிதவியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டு தாதா சாஹிப் பால்கே இந்திய திரைப்படத்துறையின் முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீபன் கார்பர் கனடாவின் இருபத்தி பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஐசேயா தாமஸ் அமெரிக்க கூடைப்பந்து விளையாட்டு வீரர் இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அடல்ப் ஹிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லாங் அடிகள் யாழ்ப்பாணத்தில் பணிபுரிந்த அயர்லாந்து அடிகள் இவர் இந்நாளின் சிறப்பு வியட்நாம் விடுதலை நாள் மற்றும் மெக்சிகோவில் சிறுவர் நாள் உலக அளவில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே